அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று ஒரு பெண் குற்றவாளியை தூக்கிலிட ஏற்பாடு செய்ய இந்தியாவில் உள்ள ஒரே சிறை மதுரா இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான உலகின் மர நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட நகரம் ஹைதராபாத் 3. ஸ்னேக் பீடியா என்ற கைபேசி செயலியானது கேரளாவால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இனி இன்றைய நெற்றினை பொது அறிவு 1. கேள்விகள் ஒன்று இடதுகை மட்டை வீரர்களுக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டாவது மிக வெற்றிகரமான பந்து வீச்சாளர் யார் 2. அனைத்து பள்ளிகளுக்கும் அங்கன்வாடிகளுக்கும் நூறு சதவீத நீர் இணைப்புகளை வழங்கிய இந்தியாவில் முதல் மாநிலம் எது மூன்று ஆண்டுகளுக்கான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் பட்டத்தை வென்றவர் யார் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நற்றிணை அறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி